ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம இறைவன் உயிர்களுக்கு உடல் மனம் இந்திரியங்கள் எனப்படும் அறிவு மற்றும் செயற்கருவிகள் அவைகள் இயங்குவதற்கான உலகம் அவற்றில் இன்பத் துன்ப அனுபவம் ஆகியவற்றை அருளியிருக்கிறான் துன்பமில்லாத இன்பத்தை புற மூலம் ஒருவன் அடைந்துவிட முடியாது அகவுலகில் தெய்வீக அறிவின் வாயிலாகத்தான் அடைய இயலும் அதற்கு என்ன செய்வது எப்பொழுதும் ஆழ்மனதில் கடவுளையே முற்றிலும் சார்ந்திருக்க வேண்டும் அறவாழ்வை நன்கு உபதேசிக்கும் சாஸ்திரங்களை தினந்தோறும் குறைந்தது அரை மணி நேரமாவது ஆழ்ந்து படிக்க வேண்டும் அல்லது பெரியோர்கள் வாயிலாக கேட்க வேண்டும் சாஸ்திரங்களை படிப்பதும் பக்தி சாதனங்களின் ஓர் அம்சமாகும் சார்ந்ததின் வண்ணமாவது மனம் மனம் அறிவை சார்ந்திருக்கும் அளவு படிப்படியாக பேரின்பத்தை உணரும் உலகப் பொருட்களை உறவுகளைச் சார்ந்திருக்கும் அளவு படிப்படியாக பெருந்துன்பத்தில் அழுந்தி உழைச்சல் அடைந்து கொண்டே இருக்கும் மனம் அறிவை சார்ந்திருப்பதற்கு அறநூல்களை கற்றலும் கேட்டலும் அதன் வழி நடப்பதும் மிகத் தேவையாகும் உலக அனுபவங்களின் மாயத்தன்மையை உணர்வதற்கு இந்த அறிவு பெரும் துணை புரியும் ஓயாத நற்கருத்துக்களை மனதிற்கு உணவாக வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமென்று சான்றோர்கள் இடைவிடாது உபதேசித்து வந்திருக்கிறார்கள் அனைத்து அருளாளர்களும் அருளிய பாடல்களை பாருங்கள் மனதிற்கு எத்தனை உபதேசங்கள் நல்லுறைகள் ஏராளமாக இருக்கின்றன அவைகள் தினமும் ஒவ்வொன்றாக படித்து மனதிற்கு அறிவுறுத்திக் கொண்டே இருங்கள் ஆனந்தமாயிருப்பீர்கள் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்று இரு மனமே உனக்கு உபதேசம் இதே என்று பட்டினத்தார் அருளியிருக்கிறார் இதன் பொருள் ஏ மனமே தெய்வம் நிச்சயமாக உண்டு அது ஒன்றுதான் பல அல்ல செல்வம் நிலைத்திருக்காது என்பதை உணர்ந்து கொள் மக்களின் பசிப்பிணியை நீக்க முடிந்த அளவு முயற்சி செய் புண்ணிய செயல்களும் நல்லார் நல்லது என்று கருதி அவற்றைச் சார்ந்திரு நடுநிலை தவறாதே இது கடவுளின் ஆணை என்று புரிந்துகொள் இதுவே நான் உனக்கு செய்யும் உபதேசம் இதுவே பட்டினத்தாரின் அற்புதமான ஒரு உபதேசம் இதனை நாம் கடைப்பிடித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை உணர்ந்து கொள்ள இறைவன் அருள் புரிவானாக அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹரிவோம்.